நற்றினை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி கூறி வருகிறேன் அந்த வகையில் இன்று ராஜாஜியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் வகிடவிள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ராஜாஜி முதல்வராக இருந்த போது மதுரைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் அங்கே ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்ட செய்திருந்தனர் ஒரு கட்சியினர் தாம் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிக்கு காரில் புறப்பட்டு செல்லும் போது காரோட்டியிடம் இங்கே கருப்பு கொடி காட்டுவதாக சொன்னார்களே எங்கே அவர்களை காணோம் என்று கேட்டார் ராஜாஜி அந்த வழியாக போக வேண்டாம் என்றுதான் வேறு வழியாக போகிறோம் என்றார் காரோட்டி உடனே காரோட்டியிடம் வண்டியை திருப்புங்கள் அவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்க கூடாது என்று சொல்லி கருப்பு கொடி பிடிக்கும் இடத்திற்கு அவர்களுக்கு சென்று அவர்களின் கண்டன குரலை ஏற்றபடி சென்றார் ராஜாஜி நன்றி